வணக்கம் அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக இருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று துறைமுக அறக்கட்டளை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இரண்டு கிரதக்யா ஹேக்கத்தான் இந்திய வேளாண் ஆராய்ச்சி அமைச்சகத்தில் துவங்கப்பட்டுள்ளது மூன்று இந்திய அரசியலமைப்பின் விதி என் 148 இந்திய தலைமை கணக்காளரை குறிப்பிடுகிறது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. ஐக்கிய நாடுகள் சபையின் பருவ கால மாற்ற மாநாட்டின் இருபத்தி ஆறாவது உறுப்பு நாடுகள் கூட்டம் எப்போது நடைபெறவுள்ளது 2. புக்கர் விருது எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது 3. அபியாஸ் விமான பரிசோதனை எந்த அமைப்பால் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி